இந்த சாமியார்கள் ஞானிகள் இந்த தத்துவங்களை புரிந்து கொண்டவர்கள் இப்போ நம்ம பண்ணின விசாரத்தை எல்லாம் பண்ணி கொண்டு ஆத்மாவே ஆனந்தம் என்று புரிந்து கொண்டவர்களுடைய வாழ்க்கை நமக்கு மற்றொரு பிரமாணம் அவர்கள் இந்த உலகம் பிரம்மலோகத்தையே கொடுத்தாலும் வேண்டாங்கிறான் எனக்கு வேண்டாம்ப்பா நீங்கள் எல்லாரும் அனுபவீங்க யாரும் வேண்டான்னா என்ன விட்டுடு அதிலெல்லாம் சந்தோஷம் கிடையாது அது இன்பமும் துன்பமும் கலந்திருக்கூடிய ஒன்று எனக்கு அது வேண்டாங்கிறான் வித்வான்களுடைய ஞானிகளுடைய அனுபவம் ஆத்மா ஆனந்தம் என்பதை உணர்ந்து தன்னில் தான் இன்புற்றிருக்கிறார்கள் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே அப்படின்னு திருமூலர் சொன்ன மாதிரி தானே இன்பம் என்பதை உணர்ந்து வாழ்கிறார்கள் அவரே தான் இன்னொரு இடத்துல பாடியிருக்கார் ஆசை அருமின்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே அப்படி ஒரு பாட்டே இருக்கு யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் அதனால எதெல்லாம் விடுறோமோ சுருக்கமாக சொன்ன இன்னொரு கோணத்திலையும் சொல்கிறேன் இன்னொரு இன்னொன்று இப்போ முதல்ல என்ன சொன்னேன் நாமளே ஆனந்தம்ங்கிறதுக்கு நம்ம கிட்ட பிரியம் இருக்கிறது ஒரு நியாயம் பொருள் எல்லாம் இன்பம் இல்லைங்கிறது ஒரு நியாயம் தூக்கம் ஒரு நியாயம் நாலாவது நியாயம் என்னன்னா ஞானிகளுடைய அனுபவத்தை பார்க்கிறோம் அது ஒரு நியாயம் அனுபவ பிரமாணம் இன்னொன்று சொல்றேன் உண்மையிலே ஆனந்தங்கிறது ஒரு தோற்றங்கிறதுக்கு மற்றொரு காரணம் சொன்னால் புரியும் நல்லதையே சொல்கிறேன் நீங்கள் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி பாருங்க ஆசை போகிறது தான் உண்டாவது துன்பம் ஆசை நீங்குவது இன்பம் அவ்வளவுதான் ஆசை தோன்றுவது துன்பம் ஆசை நீங்குவது இன்பம் இதுதான் விஷயம் எப்படின்னா நமக்கு வந்து நம்ம பார்க்குறோம் இந்த வாழ்க்கையில் என்னெல்லாமோ பார்க்குறோம் நமக்கு ஏதோ ஒன்று அடையணும்னு ஆசை திருப்பதிக்கு கோவிலுக்கு போகணும் ராமேஸ்வரத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுறது ராமேஸ்வரத்துக்கு போகணும் திருப்பதிக்கு போகணுங்கிற ஆசை வந்துவிடுறது இந்த ஆசை வளர்ந்துக்கிட்டே வருது நான் நல்ல விஷயத்தில் சொல்கிறேன் நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் ஏன்னா ஒரு தர்மத்துக்காக நான் நல்ல விஷயத்தை வச்சுன்னு சொல்கிறேன் பெரும்பாலும் நல்ல விஷயத்தில் ஆசை வராது இதில் வந்தால் நல்லது தான் சாதாரணமாக நமக்கு வந்து பணம் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை வரும் பதவியை அடையணும்னு ஆசை வரும் இந்த ஆசை கிளம்பியாச்சின்னா அந்த ஆசையை சமாளிக்கிறது தான் வாழ்க்கை அவஸ்தையே அந்த ஆசையை சமாளிக்கிறது அந்த ஆசை வந்துடுச்சு அந்த ஆசையோ ஸ்ட்ராங்காக இருக்குது அறியாமையின் விளைவாக தோன்றிய ஆசை அறிவு பூர்வமாக தோன்றினா ஆசை ரொம்ப நேரம் நிற்காது இது அஜானத்தினால உண்டான ஆசை அதை அடைஞ்சிட்டால் நான் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறது அஜானந்தானே அதனால் உண்டாகிற ஆசை நான் இங்கேருந்து கேதாரநாதத்துக்கோ கைலாசத்துக்கோ பத்ரிநாதத்துக்கோ போகணுங்கிற ஆசை வந்தது அந்த ஆசை நாளாக நாளாக பெருசாகிகிட்டு இருக்குது அந்த பெருசான உடனே என்ன பண்ணுறேன் அதுக்காக நான் பணம் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு என்னெல்லாமோ மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு அந்த ஆட்டிடியூடெல்லாம் பெருசாக இருக்குதுன்னு தெரிஞ்சு என்னெல்லாமோ சிரமப்பட்டு நாங்கள் போய் அந்த பத்ரிநாத் கேதார்நாத்தை பார்த்த உடனே அப்பாடா ஆசை போச்சு என்ன உள்ளேயா பூந்துது கேதார்நாத் உள்ளேயாக போச்சு ஏதாவது நடந்ததா என்ன ஆசை போச்சு வந்தது அந்த ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்குள்ளே நான் பட்ட அவஸ்தை இருக்கே கொஞ்சமாக நெஞ்சமாக ஒரு கோடி சம்பாதிக்கணும் ரெண்டு கோடி சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை ஒருத்தனுக்கு வந்ததுன்னா அந்த கோடி ரூபாய் தலைக்குள்ளையாக புகுந்துக்கிறது உடம்புக்குள்ளேயா புகுந்துக்கிறது பேங்கில் இருக்குது பாஸ்புக்கில் பார்த்துக்கிறான் ஒரு கோடி அப்பா என்னுடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தை நான் அடைந்து விட்டேன் அப்படிங்கிறான் கடைசியில் ஒன்றும் இல்லையுமே அன்னைக்கு இருந்த மாதிரி தான் அஞ்சரை அடி உயரம் இத்தனை அடி வயிட்டு தான் இருக்கான் இதனால் ஒன்றும் மாறல ஒன்றும் சேஞ்ச் ஆகலை எல்லாம் தலைக்குள்ள தான் சேஞ்சாகுது இது ஒரு விசித்திரமான மாயையில் வசமாக மாட்டின்னு இருக்கோம் நாம் இது புரிஞ்சுட்டா தப்பிச்சோம் புரியாத வரைக்கும் புது புது ஆசை வந்து புதுசு புதுசாக அவஸ்தப்படுவோம் புது புது ஆசை வரும் திரும்ப திரும்ப அவஸ்தப்படுவோம் இது தொடர்ந்து போயிட்டே இருக்கும் அட்லீஸ்ட் ஆசையை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருந்தாலாவது பரவாயில்லை ஆசைக்கு நம்ம வசப்பட்டுறோம் அது நம்மளை இழுத்துட்டே போகிறது அதனால் யாராவது என் ஆசைக்கு இடைஞ்சல் பண்ணினாங்க அவங்களையெல்லாம் எனக்கு பிடிக்காது நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த ஒரு ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் துளித்து கொண்டிருக்கின்றேனோ அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு இடைஞ்சலாக இருக்கிறவர்களெல்லாம் பஞ்ச மகாபாதகர்கள் அவங்களெல்லாம் திட்டுவேன் வைவேன் கோவப்படுவேன் யாரெல்லாம் எனக்கு அனுகூலமாக இருக்கிறார்களோ அவங்களையெல்லாம் நான் சேர்த்துவேன் எனக்கு தேவை ஆசை நிறைவேறணும் ஆசை நிறைவேறணும் இப்ப என்னன்னா ஆசை உருவாவது துன்பம் ஆசை நிறைவேறுவது இன்பம் நிறைவேற ஆசை தான் போகுது உண்மையில அங்கே இன்பம் வரல ஆசை போயிடுச்சு ஆசை வந்தது அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆசை போயிடுச்சு யாரும் ஆசையோடையே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்களோ புரியுதா ஆசையோடையே இருக்கணும்னு யாராவது ஆசைப்படுவோமோ ஆசை நிறைவேறணும்னு தான் ஆசைப்படுவோமே தவிர ஆசையோடு இருக்கணும்னு யாரும் ஆசைப்படுறதில்லை ஆசை போகணும்னு தான் ஆசைப்படுறோம் சன்னியாசிகளும் ஞானிகளும் என்ன ஆசைப்படுறாங்கன்னா இந்த ஆசையே போகணும் தான் ஆசை அவங்களுக்கும் மனசில் தோன்றுகிற ஆசையெல்லாம் நீங்கணும்னு தான் அவங்களுக்கும் ஆசை இதுலேருந்து புரியறதில் அவங்களுக்கு அந்த இன்பங்கிறது ஒரு பெரிய விசித்திரமான மாயேன்னு புரிய நல்லா புரியும் ஆனால் மாறமாட்டோம் அதுதான் நம்ம சுவாவம் அதுதானே விசித்திரம் இதெல்லாம் புரியாமையாக இருக்கும் சொல்கிற விதமாக சொன்னால் சொல்கிற நியாயப்படி சொன்னால் இது புரியத்தானே செய்யும் இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன் விடுறது இல்லை இது இன்னொரு கேள்வி சுவாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் நியாயமாக இருக்குது வாஸ்தவம் ஒத்துக்கிறோம் ஆனால் ஏதோ ஆனந்தம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கே நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஆனந்தம் வந்து வெளியில் இல்லைங்கிறீங்க ஆசை தான் இருக்குங்கிறீங்க ஆனால் நமக்கு அதை அடைஞ்ச உடனே ஏதாவது ஒரு பொருளை கிடைச்ச உடனே ஆஹா அப்படின்னு ஒரே ஒரு குஷியாக இருக்கே சந்தோஷமாக இருக்கே அதுக்கு என்ன ரீசன்னா அதுக்கு நிறைய கதை சொல்கிறாங்க அதில் ஒரு முக்கியமான கதை என்னென்னா உதாரணம் திருஷ்டாந்தம் என்னவென்றால் இந்த நாய் இருக்கே நாய் வந்து இந்த எலும்பை கடிக்குமா நாய் வந்து இந்த எலும்பை கடிக்குமா இந்த எலும்பை கடிக்கிற போது எலும்பில் ரத்தம் இருக்காது எலும்பு வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அந்த வாய் இருக்கே அதோடய அன்னம் மேற்பகுதி அதை போய் குத்திய மென்மையான பகுதி தானே அதை குத்தின உடனே அதுலேருந்து ரத்தம் வரும் ரத்தம் வந்த உடனே நாய் என்ன நினச்சிக்குன்னு தெரியுமா எலும்பு துண்டுலேருந்து தான் ரத்தம் வருது அப்படின்னு நினச்சி திரும்ப திரும்ப கடிக்கும் கடிச்சுக்கிட்டே இருக்கும் அது அப்புறம் கடைசியில் தான் தெரியும் வாயெல்லாம் புண்ணாயிடுச்சு ரத்தம் ஆயிடுச்சு இது ஒன்று உதாரணம் இதை நான் இன்னும் சொல்ல போகிறேன் இன்னும் முடியல இந்த ஒட்டகம் இருக்கே அதுவும் முள்ளுச்செடியை திங்குமா திங்கிற போது அது நினச்சிக்குமா அதுலேருந்து தான் வருது இந்த இது ரத்தம் வருதுன்னு நினச்சிக்குமா அப்புறம் அதோடய வாயிலும் தான் வருது ஒட்டகம் முள்ளுச்செடியை திங்கிறது நாய் எலும்பு துண்டை கிடைக்கிறது இது மாதிரி நாமளும் என்ன பண்ணுறோம் இது உதாரணம் என்ன பண்ணுறோம் நம்ம வந்து ஏதோ ஆசைப்படுறோம் ஆசைப்பட்டது நம்ம முன்னாடி வந்துடுறது வந்த உடனே மனசை அமைதியாகிடுது மனசு அமைதியாகிடுறது நம்முடைய ஒரிஜினல் ஆனந்தம் இருக்குது பாருங்கோ எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற அந்த உண்மையான ஆனந்தம் இருக்கு அது பிரதிபலிக்குதான் எப்படி எலும்புத்துண்டில் எலும்பு துண்டினுடைய உதவியினாலே நம்ம ரத் ரத்தமே நம்ம நம்ம சுவைக்கிறோமோ அதாவது நம்மளை நியாய் சொல்கிறேன் மாற்றி கொடு நாய் ஜோக்காகவும் இருக்குது சீரியஸாகவும் இருக்குது அதனால் நாய் வந்து தன்னுடைய ரத்தத்தையே அது எலும்புலேருந்து வருதுன்னு நினைக்கிற மாதிரி நம்முடைய ஆனந்தத்தையே மனசில் நாம் அனுபவிக்கிறோம் நம்முடைய ஆனந்தத்தையே அந்த ஆப்ஜெக்டுக்கு முன்னாடி அனுபவிக்கிறோம் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா அது வந்து வெளியிலேருந்து வர்றது பணத்துலேருந்து வர்றது பதவியிலருந்து வர்றதுன்னு நாம் நினைத்து கொள்ளுகிறோம் உண்மை என்னென்னா அது கிடையாது அது ஏன் அப்படின்னா அதுதான் புண்ணியம் வேலை செய்கிற போது தான் ஆனந்தம் வருமா அதனால தான் தர்மத்துக்கு போகின்றிருக்கு புண்ணியம் வேலை செய்கிற போது எந்த புண்ணியம் எப்போ வேலை செய்யும்னு தெரியாது அதனால தான் நம்ம பழக்கத்திலேயே சில சமயம் சொல்கிறோம் பாருங்கள் இப்போ என்னன்னே தெரில சுவாமிஜி ஒரு காரணமே தெரில ஒரே குஷியாக இருக்கேன் என்ன ரீசன்னே புரியலன்னு சொல்கிறோம் இத்தனைக்கும் ஒன்றும் ஒன்றும் வீட்டில் ஒன்றும் பெருசாக ப்ரோக்ராம் நடக்கலை ஒன்றும் ஒரு காரணமும் தெரியல ஒரு இனம் தெரியாத இன்பம் அப்படிங்கிறோம் இந்த இனம் தெரியாத இன்பத்துக்கு காரணம் என்ன தெரியுமோ புண்ணியங்கிறது நாம் செய்த நல்வினையினுடைய பயன்கிறது அதே மாதிரி சில சமயம் ஒன்றும் ஒரு காரணம் இருக்காது மாமியார் நல்லா தான் இருக்காங்க குழந்தைங்கள்லாம் நல்லா தான் இருக்குது நாத்தனார் வழக்கம் நல்லா சிரித்து தான் பேசுகிறாங்க ஒன்றும் பிரச்சனையும் வீட்டில் வரலை எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு ஆனால் திடீர்னு என்னமோ இனம் தெரியாத ஒரு துன்பம் என்னமோ வரப்போற மாதிரி ஒரு பிரமே அப்படிங்கிறோம் அப்ப இந்த இனம் தெரியாத இன்பம் இனம் தெரியாத துன்பத்துக்கு காரணம் பொருள்களோ புற மனிதர்களோ புற நம்முடைய புண்ணிய பாபங்களே காரணம் இந்த புண்ணிய பாபம் என்ன பண்ணுகிறது என்றால் மனதை அமைதிப்படுத்துகிறது புண்ணியம் மனதை அமைதிப்படுத்துகிறது ஆனந்தம் மனதிலே அமைதிப்பட்ட மனதிலே ஆனந்தம் பிரதிபிம்பிக்கிறது பிரதிபிம்பிக்கிறது சொல்ல போனால் அது ரிஃப்ளெக்டட் ப்ளெஷர் ஆனந்தம் சொல்லணும் அது ரிஃப்ளெக்டட் ஆனந்தம் சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு பேர் பிரதிபிம்ப ஆனந்தம் பிரதிபிம்ப ஆனந்தத்தையே உண்மையான ஆனந்தம் என்று மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் பிரதிபிம்ப ஆனந்தத்தையே உண்மையான ஆனந்தம் நினச்சி எல்லாரும் அவஸ்தப்பட்டுருக்காங்க ஒருத்தர் நிறைய லஞ்சம் வாங்குறாருன்னு வச்சுப்போம் நிறைய லஞ்ச பணம் வாங்குகிறார் அந்த லஞ்ச பணத்தை நிறைய வாங்கின உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்தோஷம் அப்போ அந்த சந்தோஷத்தில் அது எப்படி பார்க்க பெக்கியூலியர் இது எல்லாமே இந்த சந்தோ மனசு அமைதியாகிடுது அவருக்கு வேண்டியது கிடைச்சிட்டதுனால மனசு அமைதியாகிடுது அமைதியான உடனே அந்த ஆனந்தம் ரிஃப்ளெக்ட் ஆகிருது இன்னொருத்தர் வேற தர்மமாக சம்பாதிக்கிறார் நிறைய சம்பாதிக்கிறார் அவரும் மனசை அமைதிப்படுத்துறார் அவருக்கும் அந்த ஆனந்தம் பிரதிபிம்பிக்கிறது நடக்கிற நிகழ்ச்சி என்னன்னு கேட்டால் மனது அமைதி அடைவதும் அந்த அமைதி அடைந்த மனதிலே நமது உண்மை இயல்பான ஆனந்தம் பிரதிபிம்பிப்பதுமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இது தெரியாமல் இதை அறியாமல் பொருளிலிருந்தும் போகத்திலிருந்தும் இன்பம் வருகிறது என்று மனிதன் அறியாமையால் மயங்குகிறான் இப்போ மகான்கள்லாம் கோயிலுக்கு போகிறாங்க கடவுளை பூஜை பண்ணுறாங்க பூஜை பண்ணி என்ன பண்ணுறாங்க மனசை அமைதிப்படுத்துகிறாங்க மனசை அமைதிப்படுத்தி அதே ரிஃப்ளெக்டட் ஆனந்தந்தான் இவங்க வந்து உலகத்தில் சாதாரண மக்கள் தங்களுக்கும் பிறருக்கும் இடையூறு செய்து கொண்டு அதன் மூலம் மனதை அமைதிப்படுத்தி இன்பம் துய்ப்பது போல காட்சி அளிக்கிறார்கள் மகான்கள் பெரியவர்களெல்லாம் கடவுளை சார்ந்திருந்து அதன் மூலம் மனதை அமைதிப்படுத்தி அந்த உண்மையான ஆனந்தத்தை பிரதிபிம்ப ஆனந்தத்தை பிரதிபிம்பிக்கச் செய்து இன்பம் ஒருத்தர் ரொம்ப சமாதியில் உட்காந்துக்கிறார் தியானத்தில் உட்காடுறார் ரொம்ப சமாதியில் உட்கார்றபோது என்ன பண்ணுறார் மனசை குவாட்டிடியூட் பண்ணுறார் மனசு குவாட்டிடியூட் ஆன உடனே அந்த ஒரிஜினல் ஆனந்தம் ரிஃப்ளெக்ட் ஆகிறது மைண்டில் அந்த ரிஃப்ளெக்ட் ஆன உடனே நம்ம என்ன நினச்சி விடுறோம் எது வேற எங்கேருந்தோ வர்றது அப்படின்னு நினச்சி விடுறோம் சமாதியிலையும் அவர் மனசை அமைதிப்படுத்துறத புத்தி பூர்வமாக அவர் மனசை அமைதிப்படுத்துறதுக்கு பணம் தேவையில்லை பதவி தேவையில்லை மனைவி தேவையில்லை குழந்தை தேவையில்லை ஏன் கடவுளும் தேவையில்லை ஆன வேண்டி இருக்கு பரவாயில்லை கடவுளும் தேவையில்லை தெரிய வேண்டியதை தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு அமைதி தானாக வந்துடும் மனம் அடங்கிடும் மனம் அடங்குவதற்கு இந்த அறிவை தவிர அறிவை தருவ அறிவை தருவதை தவிர வேறு வழியே இல்லவே இல்லை நாம் செய்கிறதெல்லாம் மனம் அடங்கச் செய்கிறதான் மனம் ஃப்ளக்சுவேட் ஆகிறது மைண்டு ஃப்ளக்சுவேட் ஆகிறது மைண்டு குவாட்டிடியூடாக இருக்குது என்ன நடந்துட்டுருக்கு ஒரு ஒன்று நடக்கிறது நம்ம என்ன நினச்சுன்னு இருக்கோம்னா இதை குவாட்டிடியூடு பண்ணுறதுக்கு எத்தனை அனாவசியமான கஷ்டம் எவ்வளோ கஷ்டப்பட நம்ம உழைக்கிறது சொசைட்டிக்கு பிரயோஜனமாக இருந்தாலும் பரவாயில்லை நம்முடைய இதெல்லாம் வந்து எனர்ஜி எல்லாமே இந்த மனசை அமைதிப்படுத்துறதுக்கு தான் வாழ்க்கை சின்ன வயசில் பம்பரத்துக்கு ஆசைப்பட்டோம் சின்ன வயசில் பம்பரம் வந்து வாங்கணும் கோழி குண்டு வாங்கணும் எங்கள் அம்மாவோ அப்பாவோ எனக்கு கோழி குண்டு வாங்கி கொடுத்துட்டா விளையாட்டு சாமான வாங்கி கொடுத்துட்டா என் மனசு அமைதி அடைஞ்சிது இப்போ என்னென்னா கோடிக்கணக்கான ரூபா கொடுத்தா மனசு அமைதி அடையுமான்னு சந்தேகமாக இருக்கு என்ன பெரிய வித்தியாசம் சொல்லுங்க வாபம் இ நாங்கள் பேசுகிறது இருக்கா நியாயமாக இருக்கா அந்நியாயமாக இருக்கா யுக்தி யுக்தமாக இருக்கா யுக்தி யுக்தம் இல்லாமல் இருக்கா சொல்லுங்கப்பா சின்ன வயசில் நாமப்பட்ட மனசை அமைதிப்படுத்துறதுக்கு பட்ட முயற்சிக்கும் இப்போ படுறதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது சுவாமிஜி எல்லாம் ரொம்ப அழகாக தான் என்ன பண்ணுறது வசமாக மாட்டின்னு இருக்கோமேன் நல்ல வேலை மாட்டின் இருக்கோமேனாவது புரிஞ்சுட்டால் அது கூட புரிஞ்சுக்காம அதுதான் சத்தியம்னு நினைக்காமல் இருந்தால் எல்லாம் நம்ம பண்ணுறதெல்லாம் இந்த ரொம்ப பாஷையில் மகான்களுடைய பாஷையில் சொன்னால் குழந்தைகளை மாதிரி தான் இருக்கும் நம்மெல்லாம் என்ன முத்தின குழந்தைகள் அது முத்தாத குழந்தைகள் அவ்வளோதான் முத்தின குழந்தைகள்னு நினச்சிக்கிறோம் அவ்வளோதான் அப்போ இந்த அமைதிப்படுத்துகிற வேலை தான் இதுக்கு என்ன பண்ணணும்னா ஞானத்தை கொடுக்காத வரைக்கும் மனம் அமைதி அடையாது அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க ஞானம் என்பது மோன வரம்பு இல்லாட்டி மோனம் என்பது ஞான வரம்புன்னு சொல்கிறாங்க சில பேர் அதனால் என்னென்னா புரிய வேண்டியது புரிஞ்சுட்டா இந்த அலையிற அலபாயிர மனசு தானாகவே பேசாமல் உட்காந்துரும் ஒன்றும் தேட வேண்டியது கிடையாது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான அவர் ஏதும் அறியாரடி ஞான அது என்ன நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவர் போல் நடிப்பார் ஞானத்தங்கம் தங்கம் ஆத்மபோதம்ங்கிற ஒரு நூல் ஆதிசங்கரர் சொல்றார் நம்ம அழகா சொல்றார் இந்த விஷயங்களை மகான்களுடைய சந்நிதியில கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு நம்மளை புடம் போட்டு பிரகாஷம் ஆக வேண்டாமோ அப்படிங்கிறார் ஒரு இடத்துல இந்த தங்கம் இருக்கே இந்த தங்கத்தை வந்து பூமியிலேருந்து வெட்டி எடுக்கிறாங்க எடுத்து அதுக்கு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் நடக்கிறது அத்தனை ட்ரீட்மெண்ட் நடந்து அது பிஸ்கட்டாக வந்து அதுக்கப்புறம் அதை நகையாக்கி நம்ம போட்டுக்கிறோம் ஆபரணத்தை கண் கழுத்துலையும் கையிலையும் காதிலையும் போட்டுக்கிறோம் இந்த தங்கம் எவ்வளவு பாடுபட்டுருக்கும் நம்ம உடம்பில் வந்து அது அங்கத்தில் வந்து சேர்றதுக்கு அது எத்தனை பாடுபட்டுருக்கு என்ன பண்ணினோம் தெரியுமோ ஒன்றும் இல்லை இருக்கிற அழுக்கை ரிமூவ் பண்ண தான் என்ன தங்கத்தை உண்டாக்கவா செஞ்சோம் தங்கத்தை உண்டாக்கலை இந்த ஆனந்த ஸ்வரூபத்தில் ஆயிரத்தெட்டு அழுக்கு போய் சேர்ந்துருக்கு இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதான் வேலை ஸ்ரவணாதிபித்தி தக ஞானாக்னி பரிதாபிதா ஜீவ சர்வமலான் முக்தா ஸ்வர்ணவத்யோதே ஸ்வயம் ஆதிசங்கரன் சொல்கிறார் வணம்ங்கிறதுனால நல்லா சிரவணம்னா இப்படி கேட்கறது நல்ல விஷயங்களை கேட்டு கேட்டு இந்த தத்துவ விஷயங்களை ஆழமாக கேட்டு ஸ்ரவணாதிபி உத்தீப்தகா தாவாக்னி பரிதாபிதா ஸ்ரவணாபி ஸ்ரவணாதிபி உத்தீப்தகா இந்த சம்சாரங்கிற துக்கத்தில் வாட்டி எடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு இந்த குரு கிட்ட போய் தத்துவ விஷயங்களெல்லாம் கேட்டு அதுக்கு பிறகு எல்லா அழுக்கும் நீங்கி ஜீவன் வந்து தங்கத்தை போன்று மிளிர்கிறான் நம்ம எல்லாரும் தங்கம் தான் ஞான தங்கமேலேருந்து இதுக்கு போயிட்டேன் நம்ம எல்லாருமே தங்கம் தங்கம் எப்படி பிரகாசமாக இருக்கோ மாசற்றதாக இருக்கோ அது மாதிரி நம்முடைய ஸ்வரூபமும் மாசற்றது தான் ஏதோ மாசு படிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு சரி நாமே நாமே பிரம்மம் நாமே ஆனந்தம் இது வந்து ஒன்று வெளியில் அடைய வேண்டியது கிடையாது புரியுறது இது தெரிஞ்சாச்சுன்னு சொன்னால் நமக்கு தர்மத்தினால் வரக்கூடிய ஒரு கஷ்டம் இருக்கேன் அதெல்லாம் ஒன்று கவலையப்பட மாட்டோம் தர்மம் வந்து ரிலேட்டிவ் அப்சல்யூட் பீஸுக்கு வந்து வேதாந்த ஜானம் தத்துவ ஜானம் நானே ஆனந்தமாக இருக்கிறேன் என்கின்ற அறிவு போதுமானது இது புரிஞ்சாச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணணும் சுவாமி அதுக்கப்புறம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது நானே ஆனந்தம்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் கிடையாது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் மோக்ஷங்கிறோம் மோக்ஷம்னு சொன்னால் அறியாமையை அறவே நீக்கி விடுவது தான் மோக்ஷம் இது ஒரு கோணம் ஆதிசங்கரர் விளக்குகின்ற ஒரு முறை இதுக்குள்ளே நிறைய பிரிவுகள்லாம் இருக்குது என்ன நான் நம்ம கேட்டிருக்கிற கேள்வியில் நான் சிலதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த ஆனந்தத்தைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் பிரம்மம்னு இன்னொரு பதத்தினால குறிப்பிடும் இதை இன்னொரு கோணத்தில் நான் இப்போ பேச போகிறேன் இப்போ இந்த டாபிக் முடிஞ்சு போச்சு இப்போ நான் இந்த விச்சாரத்தை முடிக்கப் போகிறேன் முடிக்க போகிறேன்னு முடிச்சாச்சு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதோ ஆனந்தம் நம்முடைய ஸ்வரூபங்கிறதுக்கு சொல்லப்பட்ட நியாயங்களை எல்லாம் வைத்து கொண்டு என்ன பண்ணணும்னா ஆனந்தம் என்னுடைய ஸ்வரூபம்னு அறிஞ்சிக்கணும் அனுபவிக்க முடியாது ஞாபகம் வச்சு அனுபவிக்கிறதுக்கு மனம் வேணும் ஆனந்தமாக நான் இருக்கிறேன் என்று உணர்வதற்கு ஆனந்தம் அனுபவிக்கிறதுக்கு மனசு வேணும் ஆனால் ஆனந்தமாக நான் இருக்கிறேங்கிறதுக்கு உங்களுக்கு அறிவே போரும் தூக்கத்தில் நீங்கள் இருக்கீங்கிறதுக்கு என்ன வேணும் தூக்கத்தில் இருக்கிற போது நீங்கள் ஃபீல் பண்ண முடியுமா நான் இப்பொழுது தூங்கி இரண்டு மணி நேரம் ஆகி கொண்டு இருக்கிறது இரண்டு மணி ஒரு நிமிடம் ஆகி கொண்டு இரண்டு மணி மூன்று நிமிடம் ஆகி கொண்டு இருக்கிறது இரண்டு செகண்டுகள் ஆகின்றன சொல்லவாக முடியும் அப்படி இருந்தால் அது தூக்கமாக மகா தூக்கம் ஆனால் தூங்குற போது நீங்கள் வந்து தூக்கத்தை வந்து அனுபவிக்கிறது இல்லை போது தூங்குகிற போது நீங்கள் வந்து எதையும் அனுபவிக்கிறது இல்லை ஏன்னா எதையும் அனுபவிக்கிறது இல்லைன்னாலும் நீங்கள் இருக்கிறீர்களா இல்லையா அது விழிப்பிலே தெரிகிறது நாம் இருந்தால்தான் வெளியில் வந்திருக்கோம்னு இங்கே தூக்கத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்னால் நான் தூங்கலை மனசு தூங்கிச்சு மனசு தான் விழித்து கொண்டு இருக்கிறது மனது தான் கனவு காண்கிறது மனது தான் தூங்குகிறதே தவிர நான் தூங்கவில்லை புரிஞ்சுங்க அப்புறம் தூங்குறதுலாம் நம்ம இல்லையா சுவாமியே அப்படின்னா ஆமாம் அவள் ரொம்ப சௌரியமாக இருக்கேன்னா நல்லது இது புரிஞ்சிருந்தால் நல்லது அப்புறம் முழித்த உடனே துக்கம் வரக்கூடாது அதுதான் விஷயம் முழிச்சவன அய்யய்யோ இவ்வளோ நேரம் இதாயிப்போச்சே அப்படின்னு தூக்கம் இருப்பார் அப்போ தூக்கம் மனதுக்குத்தான் விழிப்பு மனதுக்குத்தான் உறக்கம் மனதுக்குத்தான் கனவு எனக்கு தூக்கமோ விழிப்போ கனவோ கிடையாது நான் விழிப்பு கனவு உறக்கம் இவைகளுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கிறேன் ஆனந்தமாக இருக்கிறேன் நீங்கள் ஞாபகம் இது ஒன்லி அண்டர்ஸ்டாண்டபிள் புரிஞ்சுக்கிற விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது சுவாமி நானே ஆனந்தம் என்பதை நான் எவ்வாறு அனுபவிப்பது அப்படின்னா அனுபவிக்கின்றவன் வேறு அனுபவிக்கப்படுவது வேறுங்கிறது ஆகறதுனால அதுக்கு உங்களுக்கு மனசு வேணுங்கிறதுனால அப்படி அனுபவிக்க முடியாது அது துவைத்தமாகிடும் அது இரண்டு நிலை அனுபவிக்கிறவன் நானே ஆனந்தம்னு அனுபவிக்கிற போது நல்லா யோசிச்சு பாருங்கள் நானே ஆனந்தம் அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பவன் யார் நான் அது எப்படி முடியும் ரெண்டும் நானே ஆனந்தம் என்பதை நானே அனுபவிக்கிறேன் சொல்ல முடியுமா நானே ஆனந்தம் என்பதை நான் அறிந்து கொள்ளுகிறேன் அவ்வளோதான் அதனால் ஆனந்தத்தை அனுபவிப்ப அனுபவிக்க வேண்டுமானால் அதற்கு மனம் தேவை அனுபவிக்கிற ஆனந்தம் பிரதிபிம்பானந்தம் தான் அது நீங்கள் சொல்கிற சோக்கால் நெருவிகல்ப சமாதி ஆனந்தமாக இருந்தாலும் அது பிரதிபிம்ப ஆனந்தந்தான் அது ஒரிஜினல் ஆனந்தம் கிடையாது பிம்ப ஆனந்தம் கிடையாது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆனந்தத்தை அடையணுங்கிற எண்ணத்தை விட்டுடணும் ஆனந்தத்தை அடையணுங்கிற எண்ணத்தை அடியோடு விட்டுடணும் இது முதலுக்கே மோசம் போன மாதிரி இருக்கேன்னு தோணும் முதலுக்கு மோசம் இல்லை இதுதான் புத்திசாலித்தனம் ஆனந்தத்தை அடையணுங்கிற எண்ணத்தையே விட்டுடணும் இத்தனை நியாயம் சொன்னத்துனால நான் இதை சொல்லாமல் இருந்தேன்னா விட்டுடணும்னு சொன்னால் முட்டாள்தனம் அது நான் இவ்வளவு தூரம் அதை விளக்கி சொன்னத்துக்கு பிறகு நீங்கள் ஆனந்தத்தை அடையணுங்கிற எண்ணத்தை விட்டுடுங்கோன்னு சொன்னால் அது நியாயம் இல்லாட்டி அந்நியாயம் அது சும்மா நான் வந்து நீங்கள்லாம் ஆனந்தத்தை தேடாதீங்க விட்டுருங்க அதெல்லாம் ஒரு மாயா அது எனக்குத்தான் அறிவு உங்களுக்கு அந்த அறிவு கிடையாது அதனால் உங்களுக்கு தேவை அறிவு ஆனந்தம் தேவையில்லை ஆனந்தம் தேவையில்லை என்கின்ற அறிவு தேவை அந்த அறிவு வந்துட்டால் ஆனந்தத்தை தேடுற விடுற விட்டுடுறோம் பாருங்கோ அதனால மனசில் வந்து ஒரு ஆனந்தம் வரும் குழப்பில் நான் அதனால உங்களுக்கு மனசுல ஒரு ஆனந்தம் வரும் என்ன ஆனந்தம்னா அப்பாடா இனிமே இந்த ஆனந்தத்தை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் நானே ஆனந்தம் எப்படி தெரிஞ்சது சாஸ்திரம் சொல்லித்து யுக்தி சொல்லுகிறது அனுபவம் சொல்லுகிறது அதனால இதை ஒத்துக்கொண்டே இது பிடிச்சிரு புரிஞ்சிடுதுன்னு சொன்னேன் அப்புறம் நம்ம தேடுறத விட்டுடுவோம் இதோட நான் இதை பூர்த்தி பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் தான் இதில் நினைக்கிறேன் இந்த ஞானம் வந்தாச்சுன்னு வச்சுங்களேன் முக்கியமாக இதுதான் நம்ம சாஸ்திரம் சொல்லுது ஆனந்த ஆத்மா ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாத் எல்லாரோடய ஆனந்தத்தையும் கம்பேர் பண்ணுறது இந்த மனுஷ்யானந்தம் தேவ ஆனந்தம் தேவகந்தர்வ ஆனந்தம் பித்திருக்கள் ஆனந்தம் கர்ம தேவர்கள் ஆனந்தம் தேவர்கள் ஆனந்தம் இந்திரனுடைய ஆனந்தம் பிருகஸ்பதியினுடைய ஆனந்தம் பிரம்மாவினுடைய ஆனந்தம் பிரஜாபதியினுடைய ஆனந்தம் எல்லாத்தையும் சொல்லி கடைசியில் பற்ற மெய்யறிவாளிக்கு அதே பேரின்பம் இருக்கிறதுன்னு அதே இன்பம் இருக்கிறதுன்னு சொல்லிடுச்சு இதைத்தான் நம்ம சமஸ்கிருதத்தில் பேரின்பங்கிறோம் மனதில் அனுபவிக்கிற இன்பம் சிறு இன்பம் சிற்றின்பம்னா சாதாரணமாக எல்லாரும் அர்த்தம் பண்ணுறது என்னென்னா ஆண் உறவுனால வர்றதை தான் சிற்றின்பம் அர்த்தம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி அர்த்தம் இல்லை டிவி பார்க்கறது சிற்றின்பந்தான் ஜிலேபி திங்கிறது சிற்றின்பந்தான் மைசூர் பாக் சாப்பிட்றது சிற்றின்பந்தான் அதுவும் சிற்றின்பந்தான் இன்னும் சொல்ல போனா சமாதியில் அனுபவிக்கிற சுகமும் சிற்றின்பந்தான் உங்களுக்கு தூக்கி போடும் இந்த சாமியார் எல்லாத்தையும் கெடுத்துருவார் போட்டிருக்கேன் சமாதியில தன்னன் தனியாக உட்காந்து அப்படியே தியானத்தில் உட்கார்ந்து அனுபவிக்கிறோம் பாருங்க அதுவே அந்த மனசில் இருக்கிற அந்த சுகம் மனதில் அனுபவிக்கப்படும் இன்பம் எவ்வளவு நேரம் இருந்தாலும் எவ்வளவு காலம் இருந்தாலும் அது எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருந்தாலும் சிறு இன்பம் கடவுளை தியானம் செய்வதால் மனசில் வர்ற இன்பம் பேரின்பம் சொல்லுவோம் ஆனாலும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்திரிய சுகத்தை அது உயர்ந்த சிறிய இன்பமே தவிர உண்மையான பேரின்பம் நாமே தான் நாம் வேறு பேரின்பம் வேறு கிடையாது அனுபவிக்கப்படுவதானால் அது சிற்றின்பம் ஆகிவிடும் பேரின்பம் அறியத்தக்கது அனுபவிக்கத்தக்கது அல்ல பேரின்பம் அறியத்தக்கது அனுபவிக்கத்தக்கது அல்ல சிற்றின்பமே அனுபவிக்கது சிற்றின்பத்தினுடைய தன்மைகளில் வேறு வேறு இருக்கலாம் இப்போ வந்து பாடுறார் சுந்தரமூர்த்தி நாயனார் போய் அப்படியே போய் திருஞான திரு சிதம்பரம் கோயிலில் போய் அந்த நடராஜருக்கு முன்னாடி நின்னாராம் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு முன்னாடி போய் நின்று அப்படியே தர்சனம் பண்ணுறார் சேக்கிழாரதை வர்ணிக்கிறார் எப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் நடராஜரை பார்க்குறாருன்னு சொல்லி வர்ணிக்கிறார் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஆனந்த் இதாக இருக்கும் வித்தியாசமும் இருக்கு இப்ப நான் சொல்றதுங்க அதுக்கும் சொல்றாரு அஞ்சு வந்து இந்த கண்ணுக்குள்ளேயே எல்லா இந்திரியங்களும் நுழைஞ்சு தான் சொல்றாரு ஐந்து பேர் அறிவும் கண்களே கொல்ல அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்துவீகமேயாக இந்துவாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் நல்ல கேட்டுங்க இந்துவாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் வந்த பேரின்புள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் அத்தனை சொல்லியும் கையாள் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் வந்த பேரின்பள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் நடராஜரை பார்த்த உடனே அதையே நான் இப்போ சிறு இன்பம்னு சொல்கிறேன் ஆனால் நிறைய பேருக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அத்வைத தத்துவ வேதாந்தத்தின்படி பேரின்பம் என்பது அறிந்து கொள்ளப்படுவது அதையே நம்ம வேறு விதமாக இன்டர்பிரட் பண்ணலாம் இப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டோஸ் கொடுக்கறதுனால சொல்கிறேன் அப்படி ஒரிஜினலாக பார்த்தா இதை புரிஞ்சுடா என்ன நடராஜரை பார்த்த உடனே இந்த ஆத்மாவே இறைவனே நான் நானே இறைவனுங்கிற ஞானம் வந்திருக்கும் அப்படிலாம் அர்த்தம் சொல்லணும் அதுக்கு போகிறோம் இப்போ இதிலேருந்து இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறது இந்த அஜானம் போகணும் நமக்கு என்ன அஜானம் நானே ஆனந்தங்கிற அஜ்ஞானம் இருக்கே அது போகணும் என்ன சொன்னேன் நானே ஆனந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு அஜானம் இருக்கே ஆனந்தத்தை வெளியில் போய் தேடணுங்கிறது இருக்கே அந்த எண்ணம் போகணும் அதுக்கு தான் இப்போ நான் சுருக்கமாக சொல்ல விரும்பினது என்னென்னா நானே ஆனந்தன்னா எனக்கு ஏன் சுவாமி அது தெரிய மாட்டேங்கிறதுன்னு கேட்குறோமோ இல்லையோ அது தெரிய வைக்கிறதா இப்போ வேலை இப்போ தெரிஞ்சுருக்கணும்னு நம்புகிறேன் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் இத்தனை யுக்தி இத்தனை காரண காரியங்கள் எல்லாம் சொன்னதுனால இது புரிஞ்சிருக்கும் லேசில் சொல்ல மாட்டாங்க நிறைய பேர் சொல்லிவிட்டால் எல்லாரும் ஆனந்தம் அடைஞ்சிருவாங்களே பொறாமதான் சில பேருக்கு லேசில் அதை சொல்லிட மாட்டாங்க சொல்லிவிட்டால் அவனுக்கு புரிஞ்சு போயிடும் அவனுக்கு புரிஞ்சு போய்ட்டா அவன் நாலு பேருக்கு சொல்லிவிடுவான் அவன் நாலு பேருக்கு சொல்லிட்டான் ஏன் மதிப்பு என்ன ஆகிறது எல்லாம் பொறாமை பொறாமை எங்கே தான் உட்கார்ந்துருக்கும்னு கடவுளுக்கு தான் வெளிச்சம் ஆகையினால இந்த பொறாமை உங்களுக்கு வர வேண்டாம் ஆகையினால நீங்களும் எல்லாருக்கும் இந்த ஆனந்தத்தினுடைய தன்மையை சொல்லி யாருக்கெல்லாம் தேடுறாங்களோ ரியல் சீக்கிரம் இருக்காங்களோ அவங்களுக்கு சொல்லி இதை விளக்கி விளக்க வைக்கலாம் இந்தளவில் இன்றைக்கி நான் இதை பூர்த்தி பண்ணுறேன் இன்னும் இதை ஒட்டி உள்ள சாதனைகளை பற்றி சிலதெல்லாம் நான் சொல்கிறேன் இன்னும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லலை அதெல்லாம் பிறகு சொல்கிறேன் ஓம் ஈஸ்வரோ குரு மூர்த்தி பேதவிபாகினே வோமவத்யாப்த தேகாய தட்சிணா மூர்த்த ஜெய நம ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரிஹி ஓம்